வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்த செந்தில்குமார் இன்று டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு மராத்தியர்கள் முகலாய பேரரசர் ராஜபுத்திர வீரர்கள் ஹைதராபாத் நிசாம் மற்றும் அவாத் அவாத் பெங்கால் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நவாபுகள் ஆகியோரின் கூட்டுப்படைகளை போபால் நகரில் இடம்பெற்ற போரில் தோற்கடித்தனர் மராத்தியர்கள் மேற்கூறிய மன்னர்களின் கூட்டுப்படைகளை போபால் நகரில் தோற்கடித்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பிரிட்டனுக்கும் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் இடையில் உடன்பாடு எட்டியதை அடுத்து பிரிட்டன் அமெரிக்க போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு புகழ்பெற்ற சைலன்ட் நைட் பாடல் ஆஸ்திரியாவில் உள்ள செயின்ட் நிக்கலஸ் தேவாலயத்தில் முதல் முதலாக இசைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டன் ப்ரூனையிடமிருந்து லாபுவான் தீவை கைப்பற்றியது இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் இத்தீவு மலேசியாவுக்கு சொந்தமானது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அமெரிக்க காங்கிரஸ் நூலகம் தீப்பிடித்ததில் பெறுமதியான நூல்கள் அழிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரெஜினால்டு ன் என்பவர் உலகின் முதலாவது வானொலி நிகழ்ச்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அல்பேனியா குடியரசு நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு லிபியா இத்தாலியிடமிருந்து விடுதலை பெற்றது முதலாம் எத்ரிஸ் லிபிய மன்னராக முடி சூடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு நியூசிலாந்தில் டாங்கிவாய் என்ற இடத்தில் தொடர்ந்து மேம்பாலம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் அதில் சென்று கொண்டிருந்த தொடருந்து ஆற்றில் வீழ்ந்ததில் நூற்றி ஐம்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வட நார்வே பகுதியில் முதல் முதலாக எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் எட்நூத்தி பதினான்கு காட்மாண்டிற்கும் டெல்லிக்கும் இடையில் கடத்தப்பட்டு ஆப்கானிஸ்தான் நாட்டின் கந்தகார் நகரில் தரையிறக்கப்பட்டது டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி இக்கடத்தல் முடிவுக்கு வந்தது ஒரு பயணி கொல்லப்பட்டு நூற்றி தொன்னூறு பயணிகள் விடுவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் மட்டக்களப்பு தேவாலயம் ஒன்றில் நத்தார் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது துணை இராணுவ குழுக்களினால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உகாண்டாவின் கிளர்ச்சி குழு ஒன்று காங்கோ ஜனநாயக குடியரசில் நடத்திய தாக்குதலில் நானூறுக்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதாம் ஆண்டு ஆண்டர்ஸ் லக்செல் பின்லாந்து ஸ்வீடன் வானியலாளர் கணிதவியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சார்லஸ் ஹெர்மைடு பிரான்ஸ் கணிதவியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மங்காராம் உதராம் மல்கானி சிந்தி மொழி அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முகமது ரஃபி இந்திய பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாராயண் தேசாய் காந்தியவாதி நூலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மதன்லால் இந்திய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இள சே கந்தசாமி தமிழறிஞர் இதழாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நா மம்மது தமிழிசை ஆய்வாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஹமித் கர்சாய் ஆப்கானிஸ்தானின் பனிரெண்டாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனில் கபூர் இந்திய நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு வாஸ்கோடகாமா போர்ச்சுகீசிய இந்தியாவின் ஆளுநர் மற்றும் மாலுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிஜி வெங்கடேசன் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெரியார் என அழைக்கப்பட்ட இ ராமசாமி திராவிடர் கழகத்தினை தோற்றுவித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு எம் ராமச்சந்திரன் தமிழக நடிகர் தமிழ்நாட்டின் ஐந்தாவது முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வி ராமசாமி தமிழ் திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜோசப் பரராஜசிங்கம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பி பானுமதி தமிழ் திரைப்பட நடிகை இந்நாளின் சிறப்புகள் லிபியாவில் விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை